الحمد لله الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين استفى مع بعضه فقد قال الله تعالى في كتابه لذيذ والفرقاء المجيد بسم الله الرحمن الرحيم وصارعوا إلى مقفرة من ربكم وجنة عرض السماوات والأرض وعدة للمتقين الذين ينفقون في الصراء واللراء والقالمين الغيظ والعافين عن الناس والله يحب الوجسيمين صلى الله عليه وسلم وقال بينا محمد المصطفى صلى الله عليه وسلم إن الله يبسط يده بالليل ليتوب مصيء النهار ويبسط يده بالنهار ليتوب مصيء الليل حتى تقلع الشمس من مغربها رواه مسلم فظهر رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழ்ச்சியும் நல்ல அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகிறார்கள் ஜிம்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் இந்த மாளிகையின் காவல்துறை அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியாக பெரியார்களே சகோதரர்களே எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றன அவற்றை எங்களது வாழ்வில் எடுத்து நடத்துமாறும் எந்த பாவமான கர்மங்கள் வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடைத்திருக்கின்றன அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தகவாவை கொண்டு வசதி செய்து கொள்ளும் அல்லாஹுடைய வேளதியாக இன்று முழு உலகிலும் இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக பல சதிகளும் சூழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முஸ்லிம்களுடைய உடைமைகளுக்கோ உயிர்களுக்கோ உத்தரவாதம் இல்லாத ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் முஸ்லிம்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய அம்மாவும் எங்களுடைய ரசூலும் எங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்பதை அறிந்து அதன்படி நடப்பது எங்களது கட்டாய கடமையாக இருந்து திட்டங்கள் இரண்டு வகையான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஒன்று நசாராக்கள் மற்றும் ஏனைய சாஸ்திர திட்டம் அடுத்தது வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ் மற்றும் ஏனிய காற்று அனைத்து இஸ்லாம் என்ற ஒளி விளக்கை எப்படியாவது அணைத்துவிட வேண்டும் என்றால் உலகத்துல முஸ்லிம்கள் தலை குடிந்த சமுதாயமாகத்தான் இருக்க வேண்டும் தலை நிமிர்ந்த சமுதாயமாக இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய விருப்பம் இலக்கின்மேல் மட்டும் அல்லாஹ்வுடைய விருப்பம் பரிசுத்தமான குர்ஆனே அவர்கள் எல்லாம் படுத்துகின்றார் يريد الله <سؤال> حسن الحقاي موتிரு الذات அல்லாஹ் என்ன சொன்னான் இந்த பூமியில சத்தியம் மேலோங்கும் அசத்தியம் அழியுது இரண்டும் எதரும் புரியவான திட்டங்கள் இன்னவற்றல பல பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் எல்லாம் படுத்துகின்றார் இன்கம் யகீது லகைதா வாக்கிது தைலா இஸ்லாத் ஆலிகே வேணும்னு நாங்க சொன்னதிலிருந்து இதெல்லாம் இஸ்லாத்ல வளக்க வேண்டும்னு நாங்க சொல்றோம் இந்த இடத்துல செய்யக்கூடியவர்கள் அல்லா தான் என்ற கருத்தை வருஷித்தமான குரால் எல்லாம் விளங்க மட்டுமே கண்ணியமான சகோதரர்களே இந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாமிற்கு எதிராக எல்லா காலங்களிலும் பொதுவாக சதி அவர்களை புளி தோண்டி புதைக்கக்கூடிய முயற்சிகளும் இடம் பெறும் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது என்றாலும் யார்தான் எந்த சதி முயற்சியில் ஈடுபட்டாலும் புளி தோண்டல் முயற்சியில் ஈடுபட்டாலும் இந்த வானத்தையும் இந்த பூமியை படைப்பதற்கு முன்னர் அல்லாவும் முடிவெடுத்து விட்டது எந்த முடிவு அல்லா எடுத்தாலும் அந்த முடிவுதான் நடக்குமே தவிர அதற்கு மாற்றமாக யாருதான் உரத்த குரலில் பேசினாலும் யாரு தான் எதிராக முயற்சித்தாலும் அது ஒரு போதும் நனவாகாத தவிர அதுக்கு எந்த யதார்த்தமே கிடையாது அல்லா எந்த முடிவை எடுத்தானோ அந்த முடிவை அவன் பரிஷ்டமான குரானு பெற மற்ற எல்லா வேதங்களும் அறிவித்து தெளிவாக வழங்கப்பட்டிருந்தான் சொல்றான் அல்லா நான் முடிவெடுத்து விட்டு என்னுடைய வார்த்தை முங்கிவிட்டது என்ன விஷயம் எங்களுடைய படையினர் தான் வெற்றி கொள்வார் எங்களுடைய பட்டாளத்திற்கு தான் ஆதிக்கம் கிடைக்கும் அல்லாவுடைய பற இருந்தால் யார் அல்லாவுடைய பட்டாளத்தில் இருந்தால் யார் அவங்க செல்வம் இருக்க வேண்டும் செல்வாக்கு இருக்க வேண்டும் ஆட்சி அதிகாரங்கள் இருக்க வேண்டும் ஆயுதங்கள் இருக்க வேண்டும் எதுவுமே கட்டாயம் கிடையாது எதுவுமே நியமிக்க கிடையாது மாறாக ஏழைகளாக இருக்கலாம் சாதாரணமானவர்களாக இருக்கலாம் கூலி தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் யாதத்தில் வைராக்கியமான ஈமாதும் அல்லாஹுக்கு புரித்தமான வாழ்க்கையை மிதிக்குமோ அவர்கள் அல்லாஹுடைய படையினர்கள் சுத்தமான புறாணை அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றனர் அவர்கள் அல்லாஹுடைய படையினர்கள் അലാ അരീദു കുല്ലുനൽ ഇന്ന ഹിബ്ല്ലഹി അമലുന ഫിൽ ഹുൻ അല്ലാഹുദയ പടയന്താൻ വെറ്റിയാലർ ഇത് അല്ലാഹുദയ മുദിവ നബി ദാവൂദ് അലൈഹിസ്സലാം വംഗലിക അല്ലാവിനാ നിനക്ക് വെക്കപ്പെട്ട വേദം സബൂർ വേദം അങ്ങ സബൂർ വേദത്തിൽ നിന്നോർ ദൈവിക പരിശുദ്ധമായ ഖുർആൻ അല്ലാഹു പറയുന്നുണ്ടാണ് വലഖദ കതബ നഫിസ് സബൂരി മിൻ ബഅദ സികർ അന്നൽ അർല യർദുബാബിസ്സാലിഹു നബി ദാവൂദ് വരിക വെക്കപ്പെട്ട സബൂർ വേദത്തിൽ ഞാൻ ചൊല്ലിയിരിക്കുന്നു அவரு அனந்த அவருடைய வார்த்தைக்காரர்கள் யார் செல்வந்தர்கள் என்று சொல்லலை ஆட்சியாளர்கள் என்று சொல்லல்ல ஆயன் தரித்தவர்கள் என்று சொல்லல அல்ல சொன்னால் என்னுடைய முடிவோ இந்த பூமியினுடைய அனந்தரக்காரர்கள் சாதி சான்றோர்கள் நல்லவர்கள் நீங்காரிகள் அல்லாஹ் அவருடைய நடிமாக சொன்ன பிரகாரம் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் சொல்கின்ற நான் முடிவெடுத்து விட்டேன் வெற்றி என்பது ஆதிக்கம் என்பது என்பது இனி மானிய நெஞ்சங்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் கடமை இன்னொரு தினசுத்தமான குரான் இல்ல இந்நாளா மார்களுக்கும் உலகத்திலும் ஆகத்திலும் உதவி செய்வோம் அல்லாஹுடைய உதவி என்பது நபிமார்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல நபிமார்களுக்கு மாத்திரம் ரசூல்மார்களுக்கு மாத்திரம் நான் நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை இந்த உதவிய நிமார்களுக்குண்டயிற்றாங்க உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகள் ஒன்றுபட்டாலும் கூட தனி யூனுசை அந்த நீண்ட வயிற்றில இருந்து வெளியே கொண்டு வரது கஷ்டமான விஷயம் காரணம் எந்த கடல்ல தெரியும் என்னை அழைத்தார் என்னை பிரார்த்தித்தார் நான் என்ன செய்ய அவருக்கு நாங்கள் பதிலளித்தோம் அவருக்கு நாங்கள் பதிலளித்தோம் ஏற்படுத்த சொல்லிட்டு கேட்டு பாருங்க அந்த வசனத்தின் நீங்களுக்கு நாங்க நெஞ்சு அல்லது அந்த சகோதரர்கள் நிச்சயமாக நாள் வரையில நபிமார்களுக்கு எந்த உதவியை செஞ்சானோ அதே உதவி செய்வார் இந்த சந்தேகமே கிடையாது இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெளிவாக கிடைக்கக்கூடிய விளக்கம் ஜாதனில் யாருதான் என்ன சரித்து சென்று தீட்டினாலும் யாரு தான் இந்த குளிதோண்டல் முயற்சியில் ஈடுபட்டாலும் அல்லா என்ன முடிவை எடுத்திருக்கிறானோ அல்ல நடக்கும் அதுக்கு மாற்றமாக யாரு என்ன முயற்சியில் ஈடுபட்டாலும் அது ஒரு நடக்காது எனவேதான் உண்மையான மூலியை பொறுத்த வகையில் என்னதான் நிலைமை மாறினாலும் அவன் பயப்படவா உலகம் எல்லாம் வெல்ல வந்தாலும் பயன் கிடையாது அச்சம் கிடையாது காரணம் என்ன எவ்வளவுதான் தண்ணீருடைய மட்டும் உயர்ந்தாலும் அந்த தாராவுக்கும் அந்த வாட்டுக்கு நீங்க தெரியும் இது போல உண்மையான மூமியுடைய நிலைப்பாடு இந்த வானம் இன்னொரு வானமாக மாறட்டும் இந்த பூமி இன்னொரு பூமியாக மாறட்டும் இந்த கடல் இன்னொரு கடலாக மாறட்டும் இந்த மலை இன்னொரு மலையாக மாறட்டும் அவன் பயப்பட மாட்டான் காரணம் தாராவுக்கு நீங்க தெரியும் மூமினுக்கு வாழ தெரியும் பிரசுத்தமான குறால் நல்லா வருகப்படுத்தப்படாது நீங்க தான் உயர்ந்தார்கள் உங்களை நீங்க தாழ்ந்தார்கள் உண்மையான ஈமான் இருக்கணும் அசைக்க முடியான ஈமான் இருக்கணும் ஈமான் இருந்துட்டு நீங்க சாப்பிட நீங்க தாழ்ந்து உண்மையான மூணு நினைப்பாடு என்னதான் நிலமை வந்தாலும் அவன் உணர்வு இருக்கிறோம் என்னோட ரப்பிரிக்கிறான் என்னடித்தான் இருந்துச்சு அதிகமானவங்க ஈமான்ல பலஹீனமானவங்க காரணம் என்ன அவங்க அற்புதங்களை கண்டு இஸ்லாத்தொண்டவங்க அற்புதங்களை கண்டு இஸ்லாத்துக்கு வந்தா அந்த ஈமான் இஷ்ட கஷ்டம் சாபாத்துடையா மாட்டி கொண்டாங்க இப்ப நபி சமூகத்தின் சொல்றாங்கல்லாம் அரிசி நல்லா சொல்றாங்க நாங்க நல்ல வசதியா வளமா மாட்டி கொண்டோம் முன்னாலே மூத்து பின்னாலே மூத்து முன்னால செங்கடல் பின்னாலி குலத்தி அடிக்கிறாரா கொண்டு போயிருக்க என்ன வார்த்தை மாதிரி இல்ல நீங்க சொல்ற மாதிரி இல்லையா என்னோட என்னோட இருக்கிறார் நம்ம காணக்கூடிய நிலைமைக்கு நெருங்கிட்டாங்க அவங்க காலும் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுது டென்ஷன் ஏற்படுது தன்னுடைய உயிர் மீது கொண்ட பயம் அல்லாது அல்லாஹுடைய அவர்களுக்கு ஏதாவது நடந்துடுமோ ஏதாவது நடந்துடுமோ நிலைமை நினைச்சு கொண்டு அழைக்கிறீங்க ரெண்டு பேருக்கு இல்ல அல்லாவுமா அல்லா மூணாவதாக இந்த நிகழ்வை அல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க உதவி செய்யாம அவர் நடு ரோட்ல விட்டாலும் அல்லா என்ன செஞ்சிட்டால் அவருக்கு அவன் உதவி செஞ்சான் என்று அல்ல சொல்லிட்டு அவன் சொன்னான் அவர் குகையில் இருக்கிறாரு அந்த நபி புனையில் இருக்கிறாரு அவரோட அவருடைய ஒரு சந்தர்ப்பத்து சில மக்கள் சொல்றாங்களா உங்களை காக்கிறதுக்கு உங்களை எதிர்க்கிறதுக்கு அங்க ஒரு கூட்டம் ரெடியா இருக்கிறாரு தயாரா இருக்கிறாங்க அவதானமா இருந்தீங்க எச்சரிக்கையா இருந்து பயன்டாங்களா இல்ல என்ன சொன்னாங்க இந்த நிகழ்வு பரிசுத்தான குழா நல்லா சொல்ற அல்லது சில மக்கள் வந்து சொன்னாங்க சிலர்கள் உங்களை எடுக்கிறதுக்கு உங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு உங்களை தாக்குறதுக்கு உங்களோட உடல்நிலைகளை இல்லாத வைக்கிறதுக்கு அவங்க திரண்டி ஒன்று சேர்ந்து ஜமஹல்கூடி கூடி இருக்கிறாங்க பசம் அவதானமா இருந்து கொள்ளுங்க எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க இந்த செய்தி சாபாத்துடைய காதல விழுக்குது என்ன சொன்னாங்க புறான் எடுத்து பாபு ஏ சொன்னாங்க செய்தி காலில விழுந்ததுதான் தாமதம் ஈமான் அப்படியே அதிகமா ஈமான் கூடுது சொன்னாங்க இதன் நன்மாரிய வாய்வு ஒரு பிள்ளை போகுது தம்பி கடைக்கு போற என்ன உடுப்பு வாங்கணும் செருப்பு வாங்கணும் வாங்கணும் உனக்கு ஒரு சதம் பணம் இல்ல எப்படி வாங்க இல்ல எங்க டா என்னோட இருக்கிறார் எங்களோட வாப்பா என்னோட இருக்கிறார் எங்க அபி என்னோட இருக்கிறார் நினைப்பின் காரணத்தினால நான் நிமிச்சத்தை வாங்கலாம் என்ற நம்பிக்கை இந்த பிள்ளை கிரிக்கும் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனான அங்கோட இருந்தான்டா நாங்க யாருக்கு முன்னால தலை பண்ணிடுவோம் எங்களோட இந்த ரபு இருக்கிறான் அவன ரப்பு அவன் தான் பூமியுடைய ரப்போ ஒரு சுத்தமான புராண வழங்கப்படுத்துறன் அவன் வானங்களுடைய ரப்பூ பலில்லு ரத்தி அவன் பூமியுடைய அவன் அரசு அவன் அரசு அதிபதி அவன் தான் முழு மனித ரபு குல் ஆஊது பி ரப்பில் ஃபலஹ் அமன் தான் வைஹரயுடைய ரப்பு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவndan அஹிலத்தார்களுடைய ரப்பு குல் ஹாயிலல்லாஹி அப்கிரரபன் அவன் தவிலே இந்த ரப்பு கிடையாதே வஹு ரப்பुकுல் ஷை அவndan எல்ல வஸ்துகளுடைய ரப்பு அந்த ரப்ங்களோடு எடிக்கது யாருக்குமான தலை புரியாது உலகத்துல உள்ள யாராக இருக்கது அது நடிமார்களாக இருக்கலாம் வசூல்மார்களாக இருக்கலாம் அபுதாளர்களாக இருக்கலாம் அக்தாரர்களாக இருக்கலாம் பெரிய அரசர்களாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் பெரிய ஆளுநர்களாக இருக்கலாம் பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சேனாதிபதிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அத்தனை பேரும் ரம்க்கு முன்னால அடிமைகள் வானத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம் பூமியில உள்ளவங்களாக இருக்கலாம் சொந்த கருத்து அல்ல பரிசு அல்லா சொல்லுமாவா சிவ இல்ல உள்ளவங்களாக பூமியில உள்ளவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவனுக்கு முன்னால ரஹ்மானுக்கு முன்னால அது அடிமை அடிமையாத்தான் வரும் அவனுக்கு முன்னால அடிமையா தான் அவங்களை போன்று அவர்களுக்கு அவர்களுக்கு மாண்பை கொடுத்தது போன்றும் உலகத்திலே எந்த ஒரு ஆத்மாவுக்கும் கொடுக்கல எவ்வளவு தூரம் அல்லாஹ் கண்ணிய படுத்திருக்கிறான்டா சிறப்பளித்திருக்கிறான்டா அரிசுத்தமான குரானில நவியர்களுடைய அங்க அவயங்களை பத்தி நவியவர்களுடைய உடல் உறுப்புகளை பத்தி எல்லாம் பேசி இருக்கின்றார் நவியமான முகத்தை பத்தி கண்களை பத்தி நாக்கு நெஞ்சு முதுகு இளயம் உள்ளம் அரிசித்தமான குரானில் சொல்லப்பட்டிருக்க அது நராபவா நபியவுடைய முகத்தை பத்தி பேசுவான் நியுடான் நாட்டபதி பேசான் நியோட கங்கல பதி பேச علم نشرح لك صدرك نبي يوري النجبد بيسرار ما زاغل بقدر وما طغى نبي يوري باريه بتيسر لا علك باح ان نفسك نبي يوري نفسك بتيسر ما كذبوا اذ ما را نبي يوري علته بتيسر نزل نبي الروح الامين على قلبك نبي يوري قلبك بتيسر ولا ان عنك ذكرك الذي انخل وحرك نبي يوري موهبت بتيسر لا تجئ يدك مقلوله نبي يوري كيه بتيسر ولا تخطه بيمينك نبي يوري ولد كيه بتيسر مقلوله الى انق نبي يوري كلمه <سؤال> هو اذن نبي اولي قال بدي بسران لا ترفو اسفاتكم كوفت صوت النبي نبي اولي ستت بدي بسران ما ينجتو عن الحواء نبي اولي متقبدي نبي اولي بدي بسران إن ذلك إن كان يؤذي النبي فاستحي منه نبي اولي بكتسوابت بدي بسران رأيت الذي ينحى عرب النيداء صلى نبي اولي صلاة بدي نبي اولي تلغي بدي صلغان انه لما قام عبد الله ادعو النبي اولي دعوه بده بيسرار فترت موقه قائمه نبي اولي قياس نبي اولي من طلب بيسرار مال هذا الرسول <سؤال> <سؤال> ياكل الطعام نبي اولي طعامات موريه بيسرار ويمشي بالاسواق نبي اولي بازار غدك موريه بيسرار يا ايها النبي قل لازواجك نبي اولي منى ما له بتي وبناتك نبي اولي بننك له بتي يبقى الا سولي بني போக لك نيരം गडួត இதையெல்லாம் மையப்படுத்தவை கௌரவமும் கண்ணியமும் و отличahah لن ي bin uk � seb Merkel المتحول كانت يكن معون وفقية يمكن ان تهرى إنهم لم يكن من SW Rachel و أشهد إنهم ب ضرور أن نمحمد سن تلك priseov وهذه والرسول الله هو رسول هل تكلم عن è لا يمكن أن تلتري هذا هو தன்னுடைய அடிமைக்கு இந்த பரிசுத்தான புராண இலக்கிய அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் سبحان الذي عرضت ارتبابه الله سبحان الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين النذيرا عند الله تعني عبدك تعني عدمك إلا فرشتما عن القرآن يركب بيتانه أو عرمين أو لإمدرن أو بعجية مديمة سبحان الذي عرضت ارتبابه الله سبحان الذي أصرى عبده لينا من المسجد الحرام إلى المسجد الحق الصعب அல்லா தன்னுடைய அடியாரை தன்னுடைய அடிமையை மசூது ஹராமில் இருந்து நேரத்தில் நாங்கள் சொன்னோம் யாராக இருக்க சொன்னோம் அத்தனை பேரும் அல்லாக்கு முன்னால அடிமை அந்த ரப்பது யாருமே கிடையாது அவன் மலையோட பேசினவன் இடி முழக்கத்தை கேட்டு அது எங்களை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக எங்களை விரல்களினால காதுகளை பொத்தி கொள்றோமோ அந்த இடி புகளை கொண்டு தஸ்மீ செஞ்சு கொண்டு சொந்த கருத்து அந்த விட்டு தஸ்மீ செஞ்சு கொண்டு மாத்திரமல்ல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய إِلَّا கண்ணுக்கு தெரியாதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் அது கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாததாக இருக்கலாம் அவை அனைத்தும் அல்லாவை தஸ்வீர் செஞ்சு கொண்ட அந்த ரப்ப எங்களோட இருக்கக் கொள்ள முதலாவது என்பதை விளங்கணும் அவன் எங்களுக்கு இறக்கி வைத்த கூட ஆனந்த விளங்கணும் அந்த ரசூல் எங்களுக்கு சொல்லி தந்த அந்த ஹதீசுகளை அந்த வழிகாட்டினுடைய தத்துவங்களை ஆழமாக புரியணும் சகோதரர்களே எனவே தான் என்னதான் நிலைமை தடுமாற மாட்டான் அவனுக்கு விளங்கப்பட்டிருந்தார்கள் எப்பொழுது நிலைமைகள் மோசமாகவும் சாதாரணமான நிலைமைகள் அசாதாரணமாகவும் ஒரு குழப்பது ஒரு அச்சம் ஏற்படுது இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சில வழிகாட்டு சில ஒழுக்கங்களை எங்களுக்கு சொல்லித்தான் ஆக பிரதான முதலாவது ஒழுக்கம் முதலாவது விஷயம் அல்லாக்கு முன்னால கோயில் சரண்டவா அல்லாக்கு முன்னால தலை புனியும் அல்லாக்கு முன்னால அடிமைக்கணும் அல்லாவின் பக்கம் திரும்ப இதைத்தான் எங்களுக்கு விளங்கப்படுத்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன கிட்ட வாங்க இனிமான் சகோதரர்களே மனுஷப்பான் அல்லாட்ட கேட்காட்டு கோவிப்பான் நீங்க என்ன அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் நாயகமே என்னுடைய அடியார்கள் வந்து உங்கள்ட்ட என்ன பத்தி கேட்டா நீங்க சொல்லுங்க நான் நெருக்கமாக இருக்கிறது சொல்லுங்க அடியார்களே நான் தான் உங்கட ரபு நீங்க என் பக்கம் திரும்பி வந்துடுங்க எனக்கிட்ட கையை தூக்குங்க வாழ்க்கையை அமைங்க மத்தத்தை நான் விளையாடுத்துறாங்க அல்லாவின் பக்கம் பெருண்டோடுங்க அல்லாவின் பக்கம் பெருண்டோடுங்க பபிர் ரூ பிரேளுங்க பர்றேன்ட அர்த்தம் என்ன சிங்கம் துரத்தி வந்தா இல்லாட்டி சுனாமி வந்தா இல்லாட்டி பாம்பு வந்தா இல்லாட்டி துப்பாக்கி எடுத்துக்கொண்டு மனுஷன் என்ன ஓட்டம் ஓடுவானோ அந்த ஓட்டத்துக்கு அரபுல சொல்றது பர்றோடினான் அல்லா பரிசுமான சொல்ல சொல்ற என்னுடைய அடியார்களே நான் தான் அல்லா என் பக்கம் வெருண்டோடிவாங்க விரைந்து அவனுக்கு பதில் சொல்றதுக்கு என்னை தவிர வேறு யாராவது சிக்கற்றவன் அழைக்கின்ற பொழுது அவனுக்கு ஜவாபு சொல்றதுக்கு அவனுக்கு பதில் சொல்றதுக்கு அவன் நிலையை சீராக்கி வைக்கிறதுக்கு ஐ லாஹும் அல்லாவோட நாயன் உங்களுக்கு இருக்கிறார் இருக்கிற எண்ணியமான பிரியாசலே சமோதலே எனவே நல்லா சொல் சார் நீங்க உதவி தேடுங்க உதவி தேடுங்க எப்படி உதவி தேடுங்க பொருமே கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்க அளகமான பொருளாதார நெஞ்சங்களே இது எல்லாருக்கும் முடியாது செல்வந்தர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஈமான் உள்ளவங்கதான் யோசித்து பார்ப்பாங்க யார உள்ளத்துல செல்வந்தரா அவருடைய உள்ளத்துல ஈமான் அவருக்கு படும் அவருடைய ஆட்சி இருக்கா ஈமான் அவருக்கு தலைக்கு படும் இது படாது படாது ஒரு சபரி பொறுமையை கொண்டும் தொல்கையை கொண்டும் பொறுமை தொல்கை வளமாக்க விளங்கப்படுத்துவாங்க இந்த இடத்துல ஏன் முதலாவது பொறுமையை சொன்ன ஏன் நல்லா முதலாவது பொறுமையை சொன்ன முதலாவது பிரயாணத்துல பல்லமும் வரும் இருண்ட நகரங்களும் வரும் வெளிச்சம் நகரங்களும் வரும் இது போல வாழ்க்கையில எல்லா திட்டங்களையும் சாதிக்கத்தான் போனும் பல பல கேள்விகளை அனுபவங்களை சந்திக்கத்தான் அப்படித்தான் கவலை இல்லாத வாழ்க்கை துவர்க்கத்தில பயன் இல்லாத வாழ்க்கை துவக்கத்துல உதாரணம் இந்த பக்கத்துல பதினோரு பேரு அடுத்த பக்கத்துல பதினோரு பேரு இப்ப நான் விளையாடுறேன் எனக்கு சாதகமா பத்து பேர் விளையாடுறாங்க நான் என்ன செய்யணும் என்ன ஆதரிக்க கூடிய பத்து பேரோட ஆதரவோட என்ன எதிர்க்கூடிய அந்த பதினொரு பேரை சமாளிச்சு கொண்டு போட்டேனா இது போல வாழ்க்கையில எல்லாரும் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பே இல்லாத வாழ்க்கையில எனக்கு எல்லாரும் எதிரியா எதிர்பார்த்த எதிர்பார்ப்பே இல்லாது சில கிழங்களை ஆதரிப்பாங்க சில கிளை எதிர்ப்பாங்க வாழ்க்கையா வாழ்க்கையா இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாங்க அல்லமா எல்லார்க்கு முன்னால அடிமை நீ சமரசை முதலாவது போக தேவையில்லை சமரசை நிலைமையை கொண்டு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு மனசை கட்டுப்படுத்திக் கொண்டு உதவி இருக்கிறோ அந்த உதவியை எடுத்துக்கமான குரான் சொல்லக்கூடிய விஷயம் வழிகாட்டல் இருந்தார் அலைவ செல்ல மகள் மீது இருக்கக்கூடிய மகத்தான அன்புடைய அடையாளம் என்னவென்றால் வெறுமனே வாயாளங்களுக்கு அல்லாவுடைய சொல்றது அல்ல மாறாக ஒவ்வொரு வினாடியிலும் அல்லாஹுடைய சூதர் அல்லாபாக இந்த சம்பவத்தை எப்படி நடந்து கொண்டாங்க இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொண்டாங்க என்பத தேனி தேனை தேடுவது போல தேடி தேடி வாழ்க்கையில கொண்டு வருகிறது இதான் உண்மையான அல்லாஹுடைய சூதர் அவர்களை பின்பற்றமான அல்லாவுடைய வழிகாட்டில என்ன வருகிறது நிகழ்வு வந்துட்டா அல்லாஹுடைய நபி சுஜூத் அல்லாஹுடைய நபி ருபுல இருப்பாங்க அல்லாஹுடைய நபி மசித்ல இருப்பாங்க எடுத்து எல்லா நபிமார்களுடைய வழிகாட்டிலுமே எல்லா காலத்திலும் இப்பந்த முஸ்லிம்களுக்கு எதிராக அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக எல்லா காலத்திலையும் அவங்களுக்கு எதிராக எக்ஷன் எடுத்த வரலாறு முழு வரலாறு எல்லா காலத்திலையும் நடந்து வந்த எல்லா காலத்திலும் நடந்த எந்த காலமும் ليس لديك كله ويسألتنا سرعانا على طبقه مصر صلاته السرعان قال لا إله إلا الله مصر كليم الله إنه سنة مكتل بحال ركالة بدي هو ركالة تليد هو رحيان مسلم لا إله إلا الله إدراهيم خليل الله لا إله إلا الله சொன்ன மக்கள்மியில சரிய நிலை நாட்டிக் கொண்டு வாழக்கூடிய காலம் ஒரு கூட்டம் பார்த்து எங்கட பூமியில இன்றைக்கு ஏன்கோதர விஷயத்தை சொல்லிக்கொண்டு முடிஞ்சுட்டாங்க கனிமான சகோதரர்கள் எல்லாத்திலையும் என்ன நடக்குது போய் ஒரு பாட்டி சொல்லுது இது இந்த மூத்த இந்த மூத்த சமூகத்தை பாத்திய ஒண்ண கணக்கெடுக்கற தெய்வங்களை கணக்கெடுக்கிறதில்ல அவங்க நினைச்ச மாதிரி இந்த பூமியில மாதிரி விளக்கம் மாதிரி வாழ்றாங்க நீக்கிறாய் இது அவண்ட தலைய கலியில முறை வருஷமான குறால் சொல்றது குறால் சொல்றது அவங்க சமூகத்தை சேர்ந்த முக்கிய கொஞ்சம் அவங்க பசாது பண்றாங்க என்ன குழப்பம் சொலுற நோபிடிக்கிறால் இது இவங்களுக்கு பசாது மாதிரி விளங்குது பண்ற கணக்கெடுக்கலைய கலியாச்சா அவன் உடனே போட்டானா புற சொல்ற அவட ஆம்பளை பிள்ளைல கொள்ளுங்க ஆம்ல பிள்ளைல கொல்லுங்க பெண்கள் நமக்கு தேவைப்படும் அடிமேகராக இந்த மத்த விஷயங்களுக்கு பாவிச்சு கொள்வதற்கு அவங்களுக்கு என்ன ஆதிக்கம் என்று சொன்னது கலாம எல்லாம் இருக்கி சொன்னாபர் கூப்பிட்டான் கூப்பிட்டு சொன்னான் நல்ல சரியா இந்த ராஜா அரசாங்கம் என்ற கையில தான் இருக்கேன் அத்துணை நீர் வளங்களும் என்னுடைய அந்த கொண்டோல் எனக்கு கீழே எந்த நாட்டில் நீர்வளம் சிறப்பாக இருக்குமோ அங்க விவசாயம் சிறப்பாக இருக்கும் எங்க விவசாயம் சிறப்பாக இருக்குமோ அங்கே பணம் வந்து சேரும் எங்க பணம் வந்து சேருமோ பணத்தை வச்சு பலரையும் செய்யலாம் என்று நினைப்பு சொன்னான் எனக்கிட்டதா எல்லாமே பணமும் எனக்கிட்ட அதிகாரமும் எனக்கிட்ட எங்களுக்கு ஏன் அதனால ஆம்பளத்தில் இப்ப வார மக்கள் வா என்று சொன்னாங்களே அந்த மக்கள் அவருடைய நவீனத்தில் வராங்க வந்து சொன்னாங்க மேலத்தோட எங்க சகோதரர்களே குரவான வரக்கூடிய விஷயம் எல்லாம் ரோட்டுக்கிறாங்க எல்லாம் ரோட்டுக்கிற ஆர்ப்பாட்டம் செய்வோம் அது செய்வோம் இது செய்வோம் இது அல்ல அல்ல குரவான குரான் சொல்ல நாள் வரையில் உள்ள மக்கள் அவ்வப்போது அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை கண்டார் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை எங்களுக்கு எங்க ரபு படிச்சுட்டார் இப்ப நம்பி மூசாட்ட வந்து சொல்றாங்க எப்படி மேலிட என்ன சொன்னாரு அல்ல குரான் சொல்றான் பால மூசாலி மூசா என சமூக மூசாட்ட சமூகத்துக்கு சொன்னார் சொந்தூமி அவன் அனந்தரமாக கொடுப்பான் அந்த யார தக்குவா இருக்குமோ அவங்களுக்கு தான் நல்ல முடிவு ஏற்படும் சகோதர்களே ஒரு விஷயத்தை நல்லா யாபம் வச்சு கொண்டு விஷயத்தை நல்லாவே யாருக்கொண்டு உலகத்தில் எதை வைத்து முயற்சி செய்வானோ அதை வைத்து அந்த மனிதனுடைய முகவரி அல்லா இல்லாமல் ஆக்குவா பணத்தை வைத்து பெருமையாடிப்பார்களோ அதே பணத்தை வைத்து அவருடைய முகவரி எல்லாம் யாரே அறியை வைத்து பெருமை அடிப்பார்களோ அதே அறியை வைத்து அவருடைய முகவரி எல்லாம் இல்லாமல் ஆகுவார் யாரே ஆயுதங்களை வைத்து பெருமை அடிப்பார்களோ அதே ஆயுதங்களை வைத்து அவர்களுக்கு அல்ல சாவுமணி கட்டுவார் யாரு ஆட்சி அதிகாரங்களை வைத்து பெருமி அடிப்பார்களோ அதே ஆட்சி அதிகாரங்களை கொண்டு அவங்களுக்கு எப்பொழுது ஓடக்கூடிய அத்துண நீர் வளங்களும் எனக்கு கீழ அதனால நான் வேண்டிய செய்வேன் சொல்லி கொஞ்ச காலம் போகல்ல எந்த நீர் தனக்கு கீழால் ஓடுவதாக சிற அவன் பெருமி அடித்தானோ அதே நீரை அதே சிற அவனோட தலைக்கு மேலால் அல்லாஹோட வைத்தான் அவன் தான் ரப்பு ரப்புக்கும் அவன் தான் ரப்பு அவன் தான் மானத்திலே ரப்பு அவன் தான் கூலியிலே ரப்பு அவன் தான் ஆட்சியுடைய ரப்பூ அவன் தான் ரப்பு அவன் தான் மன்னர்களுடைய ரப்பு அவன் தான் வைகரையுடைய ரப்போ அவன் தான் எல்லா ரூபு ரப்பூ நான் அல்ல அல்ல எவ்வளவு இன்பமாக இருக்கேன் பேர் மட்டுமல்ல இறை பக்தர்களுடைய உயிரே அவனுடைய நாமன் தான் உயிரே உன்னுடைய நாமந்தான் பிரபு என்று ஒரு உருது சொன்ன கருத்து என்னுடைய அமஸ்துக்குரியாசோதரேண்ட தலைக்கு மேலால தண்ணி ஓடுவதோ இப்ப அவ என்ன சொல்ற இப்ப அவ என்ன சொல்றார் அதை வினோட பிரபுத்த மகன் சொல்லிருக்கிறார் மேலால தண்ணி ஓடுதோ சொன்னானா பலம்மா அதர கவுள்வத நானும் சொல்ல அற்பமான அற்பமான அவனை பார்த்து கேக்கப்பட்டுதான் ஒரு சித்தமான புறால் அல்ல சொல்ற ஆளான இப்பதான் ஆளான சக்தி நேரத்துக்கு முன்னர் நிசஞ்சயத்தை நினைச்சு பாரு நீ மட்டும்சா நீ மட்டும்லம்பவங்களை மீர ஜி இன்றைக்கு நாட மொடியை பாதுகாக்க போறோம் மொடிய பாதுகாக்க போறோம் என்னத்துக்கு உன் மீது உள்ள இறக்கம் பாசத்துக்காக வேண்டிய அல்ல ஒன்ன மாதிரி சிந்தனை உள்ளவர் இன்னும் மற்றவர்கள் இந்த உலகத்துக்கு வருவாங்க எகத்துக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அஹமதுல்லா எங்களுக்கு கிடைச்சிச்சு அந்த மியூசியத்துக்கு போய் நான் பார்த்தேன் எச்சனையோ மம்யத்துகள் போடப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன அந்த மம்மி சிகளுக்கு சொல்லி தரக்கூடிய முதலாவது விஷயம் அல்லா பக்கம் திருமணம் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன சொன்ன எல்லாருமே விரிவாக சொன்னது நேரம் போதாது சொல்லி கொண்டு போகவில்லை ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன வந்தால் எனக்கு சொந்த வாழ்க்கையில இல்லாட்டி குடும்ப வாழ்க்கையில இல்லாட்டி சமூக வாழ்க்கையில சரீயத்துக்கு மாற்றமான விஷயங்கள் இருந்தால் சௌபாசம் விதச்சாரம் இருக்கு மதுபான மறந்தக்கூடிய விஷயங்கள் இருக்குமண்டா ஆண் பெண் கலப்புகள் இருக்கும் என்று சொன்னா சரீரத்திற்கு மாற்றமான விஷயங்கள் வாழ்க்கையில இருக்குமோன்னு சொன்னா தொழில்மையில பொதுபோக்கு சொன்னா இதுல இருந்து உடனடியா சௌபாசியம் காரணம் என்ன அல்லாத உதவிக்கு உதாரணம் விமானத்தை போல விமானத்தை போல அந்த விமானம் இறங்குவதற்கு தயாராக இருக்கு ஆனால் மனிதர்களுடைய செய்யக்கூடிய பாவங்கள் அந்த விமானம் அந்த உதவி இறங்குவதற்கு தடையாக இருக்கு அல்லாட உதவியை தடுக்கிறது மனிதனுடைய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டாங்க ஆட்சிப்பாட்டிக்கிறாங்கண்டா அதுக்கு காரணம் அவங்க செஞ்ச பாவங்கள் கருத்தை பரிசுத்தமான குரான் அல்லா சொல்றாங்க சொல்ற சில தண்ணீர் மூழ்கடிச்சோம் பெரிய சட்டத்தை கொண்டாடி அவர்கள் தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அந்நியம் செஞ்சு கொண்டிருந்தாங்க என்ன அநியாயம் அவங்க பாவம் செஞ்சு கொண்டிருந்த இதனால அல்லாத தண்டனை அறியலாம் சொன்னால் நிலம மோசமாக சில பேரை சோதனையாக இருக்கலாம் பாவைகளுக்கு தண்டனையாக இருக்கலாம் தண்டனையும் தான் உலமாக விளங்கப்படுத்துவாங்க ஒரு நிகழ்வு நடக்கலாம் சொன்னா ஒரு ஊர்ல ஒரு சுழற்சி நடக்கலாம் சொன்னா ஒரு இடத்துல ஒரு சிக்கல் ஏற்படுதாம் சொன்னா அது நல்லவர்களும் பாதிக்கப்படுவார்கள் பெற்றவர்களும் பாதிக்கப்படுவாங்க அல்லாத நோக்கம் நெருங்கக்கூடிய நல்லதாரர்களுக்கு இது ஒரு சோதனை பாவம் செஞ்சு கொண்டு பட்டியலையும் மோசமான தன்மைகளையும் விரிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு தண்டனை எங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு படிப்பினை படிப்பினை சோதனை வேதனை இப்படித்தான் ஒவ்வொரு கட்டத்தையும் விளங்கணும் தவிர இது எல்லாருக்கும் சோதனையும் இல்ல எல்லாருக்கும் தண்டனையும் இல்ல ஒரு சாராருக்கு தண்டனை மற்ற ஒரு சாராருக்கு சோதனை படிப்பில் படிப்பில பெற்றுக் கொள்ளுங்க படிப்பில பெற்றுக் கொள்ளுங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது முக்கியமான விஷயம் இன்னைக்கு உலகத்துல பொதுவாக எல்லா இடத்திலையும் இஸ்லாமிய பத்தி முஸ்லிம்களை பத்தி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திருக்கு முஸ்லிம்கள் பயங்கரவாத முஸ்லிம்களை இறக்கம் இல்லாதவர் முஸ்லீம்களை காட்டு முதல் முஸ்லீம்களை ஈன இறக்கம் இல்லாதவர் அதுக்கு ஊடகங்களுடைய தாக்கங்களும் அது ஒரு புறம் இருக்க சில முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளும் அதுக்கு காரணம் சொன்னால் அது கஷ்டப்பான உண்மை நடவடிக்கைகளும் நடந்துச்சு ஒருவரை நம்பி இஸ்லாமிகளை பார்த்தார் அப்பதான் நல்ல விஷயம் எங்கட சமூகத்தை சேர்ந்த ஒரு கடையில் ஒரு கிலோ சீனி வாங்கிட்டு வா சீனி வாங்கிட்டு வந்தால் முஸ்லிம் கடையில வாங்கின சீனியுடைய எடை குறையுது அவன் கேட்டான் தகப்ப இந்த ஏமாத்தக்காரன் மார்க்கெட்டுக்கான போறாங்க இஸ்லாம் என்பது ஒரு பூந்தோட்டம் அதுக்கு உட்கம்பிகளாக இருப்பது சில முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள் என்று சொல்வது இஸ்லாம் என்பது அஹ்லாக்கால் பரவிய மார்க்கம் இஸ்லாம் நல்ல குணங்களால் பரவிய மார்க்கம் இஸ்லாம் பயங்கரவாதத்தால் பரவல்ல இஸ்லாம் இனவாதத்தால் பரவல்ல இஸ்லாம் பரவல்ல இஸ்லாம் அஹ் பரவாயில் இந்தோனேஷியா இஸ்லாம் வந்துச்சா அஹ்லாக்கு காரணம் மால்டீவ் இஸ்லாம் வந்துச்சா அஹ்லாக்கு காரணம் உலகத்துல சின்ன நாடுகளுக்கு இஸ்லாம் போச்சு அவள் அசலாக்கு காரணம் நடத்தைகள்ல மாற்றம் ஏற்படுத்தணும் அடுத்த முக்கியமான விஷயம் என்று ஏதாவது நல்ல ஆக்கபூர்வமான விஷயங்களை முன்வைத்தால் சொன்னா அது சரியத்துக்கு முரம் இல்லையாமல் இருந்தா அதுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் நல்ல விஷயங்களுக்கு சரியத்துக்கு மாற்றம் விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நபியாவுடைய சுண்ணாவளருக்கு ஆதாரம் இருக்கு அடுத்த விஷயம் என்ன முக்கியமான விஷயம் எங்களுக்கு மத்தியில ஒற்றுமையா நாங்கள் உருவாதம் பேசிட்டு தெருவாதம் பேசிட்டு ஒவ்வொரு ஆற்றிலும் ஒவ்வொரு வாதத்தில இருந்தா சொல்றேன் இந்த சமூகத்துக்கு பத்து நாய்கள் போகின்றன ஒருவர் ஒரு நாய்க்கு கல்லால் எழுகிறார் சொன்னா எரி வாங்கிய நாய் மாத்திரம் நான் குறைக்கினே தவிர பத்து நாய்கள் சேர்ந்து குறைக்காது இந்த சமூகத்துடைய நிலைமை ஒவ்வொரு ஆற்றலும் தண்ட தண்ட வாசிய பார்த்து கொண்டு இருந்தாங்களை சமூகத்துக்கு உதாரணம் வழிபடுங்க சண்டை கருத்து அடுத்த ஆகவே முக்கியமான விஷயம் வளந்திகளை பரப்ப வாழ வளர்ந்த மெசேஜ்கள் இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் மூலமாக பல விஷயங்கள் போன தொடங்கா மெசேஜுக்கு மேல மெசேஜ் வந்து கொண்டே இருக்கு தயவு செய்து அதை போர்வர்ட் பண்றதோ அதை செய்யறதோ இல்ல ஒரு செய்தி வருகிறது சந்தை கொஞ்சம் பிரச்சனையான ஒரு செய்தி வருகிறா எடுத்து எடுப்புல அந்த செய்திகளை பரச்சவானா உலம்பாக்கள் இருப்பாங்க ஊர் தலைவர்கள் இருப்பாங்க பிரமுகர்கள் இருப்பாங்க முக்கியமான அவங்கள்ட்டிருக்கு செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு இதை கொஞ்சம் நீங்க தீர்த்த ஆலோசனை செஞ்சு கொள்ளுங்க இதை விட்டு போட்டு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம வாழ்வர்களையும் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தின சொன்னா இன்னும் இருக்கக்கூடிய நிலைமை மோசமாகவே தவிர நிலைமை சுமூகமாக மாற்ற அதிகமாகற நிலைமைகள் மாறுகண்டோ அல்லாஹ் எங்க நிலைமைகளை மாற்றி எது எங்களுக்கு நலவாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வருவார் எங்களுக்கு சொல்ல இவரை கொண்டாட எல்லாரும் உள்ளவங்களும் ரொம்ப கைல இருக்கு எனவே அவரோட கொண்டு நடக்கும் சிரகிஷ்கன் சொன்னா சேனலல இவரோட கொண்டு நடக்கும் வந்து வந்தால வாந்துச்சுர்க்கா பைது அதனால இன்ஷா அல்லாஹ் ஹு تعالی அன்யமான ஃதிராத்ல சகோதரளே அல்லாஹ்வுட கொண்டுதான் நாம நடக்க வேண்டும் அல்லாஹ்யை பத்த நாம திரும்போ அல்லாஹ் சுபஹானஹு வ تعالی ஃத்தார முஸ்லிமின லஹவாலைத் அவன் இந்த உலகல மாフラーல்ல வெச்சற இந்த கூட்டத்தில் என்ன அறிவிக்க நான் ஆக்கிபானாக ஆமீன் தாஹர் ஜாவர் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் ஃபோம் லெக்ச்சர்ஸ் வித் اسல் ஹப் .com